நான் சின்ன நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் விஜயஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழக பாக்களமி பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயில்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு காமராஜர் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காமராஜர் முதல்வராக இருந்தப்ப செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்தார் அவரோட நானும் போயிருந்தேன் கார்லேயே கிராம கிராமமாக போய்ட்டு சொற்பொழிவு நடத்தி கடைசியாக நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பங்களா ஒன்றில் தங்கினார் அங்கே படுக்க போக போகிறதுக்கு முன்னாடி சரி நான் தூங்க போகிறேன் என்னை சரியாக ஆறு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே ச போயிட்டார் உடனே அங்கேருந்தவங்க அந்த அறையோட கதவை வெளி பக்கம் போட்டுனாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் எதற்காக வெளியே போட்டுங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் காமராஜர் கதவை உள்பக்கம் தாளிட்டு தூங்கிட்டால் குறிப்பிட்ட நேரத்தில் அவரை எப்படி எழுப்ப முடியும் அதுக்காக தான் வெளியே பூட்டிக் கொள்கிறோம் ஆறு மணிக்கு கதவை திறந்து நாங்களாம் எழுப்பி விட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க நன்றி